நற்றினை இணைய நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் நற்றினையில் ஒரு புதிய நிகழ்ச்சி அறிமுகமாகிறது ஆம் இசைசை முழக்கம் தமிழின் திரை இசை பாடல்கள் அல்லாத சிந்தனையை தூண்டக்கூடிய தமிழ் உணர்வை வளர்க்கக்கூடிய பல தரம் மிகுந்த பாடல்களை தமது குரல் வளத்தால் இங்கு செழுமைப்படுத்த வருகை நண்பர் அவரை பற்றி நான் கூறுவதை விட அவரை பற்றி அவரிடமே கேட்கலாமே ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் இப்ப உங்களை பற்றி நீங்க சொல்லுங்க உங்கள் பெயர் நீங்கள் எந்த ஊர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா ஐயா என் பெயர் குழந்தை ஈகவரசன் என்னுடைய தந்தையார் வைத்த பெயர் தியாகராஜன் என்னுடைய கல்லூரி நாடிலே எனக்கு வந்து தமிழிலே தூய தமிழிலே வடமொழி தவிர்த்து பேச வேண்டும் என்று ஆர்வம் ஏற்பட்டதால் என்னுடைய தியாகராஜன் என்கிற பெயரை குழந்தை ஈகவரசன் என்று மாற்றி வைத்துக் தந்தையாருடைய சீவினாலேயே அதை பேரை உண்மை மாற்றி வைத்துக்கொண்டேன் அதனால அவர் வைத்த பேர் என் பண்ணால அவருடைய அவருக்கு எதுவும் இருக்க வேண்டிய அவருடைய முன்னாடி சேர்த்து முன்னோட்டிய முன்னோட்டாக சேர்த்து குழந்தைகவரசன் என்று வைத்துக்கொண்டேன் தமிழ் மீது ஈடுபாடு என்னுடைய கல்லூரி தொடங்கி இருந்தது அப்பொழுது எனது வீட்டிலே நிறைய தென்மொழி தமிழ்ச்சிட்டு மன்றம் காஞ்சி மடல் தென்னகம் புத்தாரம் போன்ற ஏராளமான இதழ்கள் என் வீட்டில் நிறைய கிடந்தது அதை கொண்டு வந்து போட்டவர் என்னுடைய ஊர்க்காரர் ராச மாணிக்கம் என்பவர் வருமான வரி அதிகாரியாக இருந்த ஓய்வு பெற்றுள்ளார் அவர் அவரது நண்பரோட பச்சையப்பன் கல்லூரியில் படித்த பொழுது இந்துக்களை படித்த பொழுது அப்பொழுது சாத்தையா என்று சொல்லக்கூடிய தமிழ் குடி மகன் அமைச்சராக இருந்த இப்பொழுது முன்பு அல்லவா அவர் வழியாக அந்த தென்மொழி எனக்கு கிடைக்க பெற்றது ஊர் வந்து தொடர்ந்து உங்களை பற்றியும் தமிழின் மீது உங்களுக்குள்ள ஆர்வங்கள் குறித்தும் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய பாடல்களையும் வழங்கலாம் இப்பொழுது தங்களுடைய பாடலை கேட்பதற்காக நற்றின நேயர்கள் ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் தங்களுடைய தரமான அந்த பாடலை எடுத்து விடுங்களேன் அனைவரும் ரசிப்போம்